வணக்கம் நற்றினியின் செய்தி சேவை ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேறுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் காவிரி டெல்டா மாவட்ட பகுதிகளில் நடைபெறும் குறுவை அறுவடைக்காக ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாது என்று தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் தாம்பரத்தில் இருந்து திருநெல்வேலி வரை முன்பதிவு இன்றி பயணம் செய்யும் வகையில் அந்தியோதயா விரைவு ரயில் நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படாது என்று ஸ்டெர்லைட் ஆலையின் மக்கள் தொடர்புத்துறை தலைவர் இசக்கியப்பன் பேட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனின் நீதிமன்ற காவல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டு விட்டதால் காபர் பற்றாக்குறை ஏற்பட்டு பழுதடைந்த மின்மாற்றிகளை சரி செய்ய தாமதம் ஏற்படுகிறது என்று மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார் ஆத்தூரில் சாலையோர மரங்களில் ஆணியடித்து விளம்பர தட்டிகளை வைத்திருந்த கல்வி நிலையங்கள் வணிக நிறுவனங்கள் உட்பட பதினோரு நிறுவனங்களுக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது இந்திய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடியை முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பாணியில் தற்கொலை படை மூலம் கொலை செய்ய மாவோயிஸ்டுகள் சதி திட்டம் தீட்டியிருப்பதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது மத்திய உளவு அதிகாரிகள் இந்த அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர் சர்வதேச போதைப் கடத்தல் மன்னன் முகமது மாஸ்லே மணிப்பூர் மாநிலம் இம்பாலா நகரில் கைது செய்யப்பட்டுள்ளாா் பெட்ரோல் டீசலை ஜி எஸ் டி வரம்புக்குள் கொண்டுவர மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆதரவு தெரிவித்துள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாடு சீனாவில் கின் டாவோ நகரில் இன்று தொடங்குகிறது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனா செல்கிறார் உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி கோயிலை அபகரிக்க மத்திய அரசு சதிவேளையில் ஈடுபட்டிருப்பதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் பூமியிலிருந்து ஒளி ஆண்டுகள் தொலைவுக்கு அப்பால் புதிய கிரகம் ஒன்றை இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சாதனை புரிந்துள்ளனர் புதிதாக கள்ள நோட்டுகளை அச்சிடப்படுவதற்காக பழைய மதிப்பிழந்த இந்திய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐ வாங்குவதாக இந்திய உளவுத்துறை தெரிவித்துள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் ஜெரமோங்கியா மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மாவோயிஸ்ட் ஒருவர் கொல்லப்பட்டார் குஜராத்தில் பிளாஸ்டிக்கிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இரண்டாயிரம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஐம்பது தொழிலாளர்கள் வேலை இழப்பர் என குஜராத் பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் சிங்கப்பூரில் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தால் வடகொரிய அதிபர் கிம் ஜாங்கை அமெரிக்கா வர அழைப்பு விடுப்பேன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் சோமாலியாவில் இருந்து ஏமனுக்கு மூலமாக செல்ல முயன்ற எத்தியோப்பியர்களின் படகு விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி பேர் பலியாகினர் உலகில் அமைதியான நாடுகள் பட்டியலில் தொடர்ந்து பதினோராவது முறையாக ஐஸ்லாந்து முதலிடம் பெற்றுள்ளது பிரான்ஸ் நாட்டில் பள்ளிகளில் மாணவர்கள் செல்போன்கள் பயன்படுத்த தடை விதிக்க நாடாளுமன்றத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் நேற்று காலை வர்த்தக நேர தொடக்கத்தில் சென்செக்ஸ் நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளிகள் சரிந்து காணப்பட்டது சர்வதேச அளவில் மதிப்பு வாய்ந்த நிறுவனங்களை பட்டியலிடும் இங்கிலாந்தைச் சேர்ந்த பிராண்ட் பினான்ஸ் அமைப்பின் இரண்டாயிரத்தி ஆண்டுக்குரிய உலகின் முதல் ஐநூறு மதிப்பு வாய்ந்த தயாரிப்புகளின் பட்டியல் பட்டியலில் சாம்சங் நான்காம் இடத்தை பெற்றுள்ளது மேலும் ஆசியாவில் அது முதல் இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய இளம் தொழில் முனைவர் குழு கண்டறிந்த பெண்கள் பாதுகாப்பு கருவிக்கு பத்து லட்சம் டாலர் பரிசு தொகை கிடைத்துள்ளது சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கே லைட் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துக்கு சர்வதேச விருது வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டுக்கான சர்வதேச பிராண்டிற்கான போட்டியில் இந்நிறுவனத்திற்கு இப்பரிசு கிடைத்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்களின் ஓய்வூதியம் இரண்டு மடங்காக உயர்த்தப்பட உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த தடகள வீரர்கள் தங்கள் வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கு தொகையை அரசுக்கு இங்கிலாந்து தொடரில் பிரகாசிக்க உடல் மட்டுமின்றி மனதளவிலும் பலமாக இருப்பது அவசியம் என இந்திய கிரிக்கெட் வீரர் முரளி விஜய் தெரிவித்துள்ளார் திரைச்செய்திகள் இயக்குநர் பாலாஜி சக்திவேல் யார் இவர்கள் என்ற பெயரில் புதிய படத்தை இயக்கியிருக்கிறார் இப்படத்தில் புதுமுகங்கள் அஜய் கிஷோர் அபிராமி ஆகியோருடன் கடுகு படப்புகழ் சுபிக்ஷா மற்றும் ஆண்டவன் கட்டளை படத்தில் நடித்த வினோதினி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த இதய கனி திரைப்படம் நவீன தொழில்நுட்பத்துடன் வெளியிடப்பட உள்ளது சமுத்திர இயக்கத்தில் சசிகுமார் அஞ்சலி அதுல்யா மற்றும் பலர் நடித்த நாடுடிகள் இரண்டு படத்தின் படைப்பிடிப்பு நேற்றுடன் நிறைவடைந்தது இத்துடன் நன்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்